பாடம் இருபத்தி நான்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு மாதத்தில் மாதவிடாய் ஏற்படுவதும் தங்கள் கர்ப்ப அறைகளில் அல்லாஹ படைத்ததை மறைப்பது அப்பெண்களுக்கு கூடாது இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி வசனம் ஒரு பெண் தனது நெருங்கிய உறவினர்களில் மார்க்கப்பட்டுள்ளவர்களை சாட்சிகளாக கொண்டு வந்து அவளுக்கு மாதத்தில் மூன்று நாட்கள் தான் மாதவிடாய் ஏற்படுவது வழக்கம் என்று சாட்சி சொன்னால் அவள் உண்மைப்படுத்தப்பட வேண்டும் என அழி ரலியல் தாகும் அவர்கள் சுரை ஆகியோர் கூறியதாக அறிவிக்கப்படுகிறது மாதவிடாய் பல அமைந்துள்ளது குறைந்தது ஒரு நாளிலிருந்து அதிகம் 15 நாட்கள் வரை ஏற்படும் என அதாவும் இப்ராஹிம் நஹியும் கூறியுள்ளார்கள் தாம் இபு ஒரு பெண் சுத்தமானதிலிருந்து ஐந்து நாட்கள் கடித்து ரத்தத்தை கண்டால் அவள் என்ன செய்ய வேண்டும் என வினவிய போது அது விஷயமாக பெண்கள் தாம் நன்கறிந்தவர்கள் என அவர்கள் பதில் கூறியதாக மூத்தமியர் என்பார் தமது தந்தையின் வாயிலாக அறிவிக்கின்றார்